தர்மபுத்திராதிகளும் திரௌபதியும் காதமும் காடியனும் அதே போல ஸ்ரீ வி கஜேந்திராழிவானும் பெருமாடும் அதிகாரி என்பது தர்மபுத்திர அவர்கள் ஜனார்த்தனம் என்று எம்பெருமானை கண்ணபிரானை சரணாகதி பண்ற எல்லாம் மார்க்கண்டே மகிழ்ச்சி என்று வர நடந்த விற்பாந்தம் மகாபாரதத்தில மார்க்கண்டே மகிழ்ச்சி தர்மங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார் அப்பொழுது கண்ணபிரானும் இருக்கிறார் அப்பொழுது சொல்ற இந்த தர்மத்தை எல்லாம் கேட்டாலே தர்மத்தை எல்லாம் கேட்டவர்கள் இந்த பகவானை நீங்கள் ஆசிரியக்க வேணும் கண்ணபிரான் தான் பகவான் அவர் சொல்ற எப்படி கண்ணபிரான் பகவான் சொல்றீங்கன்னா அதுக்கு மார்க்கண்டே மாதிரி சொல்ற ஒரு காலத்தை இந்த பகவான் இடத்துல நான் கேட்டேன் இந்த பிரளயம்னு ஒன்னு நடக்கிறதே அந்த பிரளயத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கணும் பகவான் சொன்னா அதெல்லாம் முடியவே முடியாது பிரளயத்துல எல்லாம் என் பயத்துல போயிடும் அல்ல நீரும் என் பயத்துல போயிடுவேன் உ பார்க்க முடியாது பகவானே கொஞ்சம் மனசுவையே நீ மனசு வைச்சா கொஞ்சம் ஒரே ஜலம் எல்லாம் அழிந்து விட்டாரு அந்த காலத்துல இந்த மார்க்கண்டைய மாரிஷி பகவான் கொடுத்த வரத்தாலே இந்த ஜலத்தின் பிறல அப்படியே மதந்துட்டே வரோட்டி நான் மேல மதந்துட்டே வரைய கூட பார்க்கிற ஒரு சிறு குழந்தை ஒரு சின்ன ஆலன் தளிர் இந்த ஆலம் தளிர்லே ஆலமா மரத்தின் அளமேல் ஒரு பரகனாய் ஞாபும் உண்டான் அரங்க தரகனையான்றே இந்த யாரமேலும் உண்ட சிறு பிள்ளை அப்படி மதந்தண்டே வரான் இந்த பழந்த திட்டம் வந்தது அழகான சிறியவாய் சிவப்பாக இருக்கக்கூடிய அதரம் செய்யவா என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்றாரே அவ்வளவு அதரம் இந்த அதரத்தை அப்படி விரிச்சுது உள்ள கூட்ட இவர் உள்ள கூட்ட இவர் உள்ள போயே உள்ள என்ன பார்க்க உலகங்கள்லாம் இருக்கு அப்படியே உலகம் வைத்து அத்தனை பார்த்தார் அச்சப்பட்டார் அன்றையிலே தான் அவர் தெரிந்து கொண்டார் இவன் தான் சர்வஸ்மாத் பரன் உலகத்தையெல்லாம் ரஷ் கிரந்த எம்பெருமான் தான் எல்லாருக்கும் ரட்சகன் தெரிஞ்ச அதை சொல்றா ஐ வாழ்க்கை நானே பார்த்திருக்கேன் அவன் தான் இவனை திருவிடி பண்ணுங்கள் பிரபத்தி பண்ணுங்கள் என்று சொல்ல திரௌபதியோட கூட அவர்கள் பிரபத்தி பண்ணினார்கள் தர்மபுத்திராதிகளும் திரௌபதி பிரபத்தி பண்ணினாள் ராஜாக்களும் பிரபத்தி பண்ணினார்கள் அதுக்கு மேலே சொல்ற அடுத்தபடியா காகமும் காடியனும் காக்காசுர விற்பாந்தம் காக்காசுர விற்பாந்தம் எல்லாரும் அறிந்தது பெரிய சித்திரூட பருவதம் சித்திரூட திருப்ப சிறுகாக்க முரதேண்டா சித்திரூடத்துல இருந்தான் ஜெயம் தன்னு பேரு பிள்ளை ஒரு சாபத்தனால காக்கையாக சீதை நடத்துல ஆசை காமாத்துரனாய் சீதை நடத்துல ஆசையினாலே மார்பிலே பிரணத்தை உண்டு பண்ணினான் பிற்பாடு சக்கரவர்த்தி எழுந்திருந்தான் தர்பத்தை எடுத்தான் பிரம்மாசுரத்தை அபிமந்திரிட்டான் விட்டான் நல்ல அளவு ஓடினான் உழன்றோடி இழத்து விழுந்தோல் முக்தி தரும் நகரே முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கல நான் புகுந்தேனே என்று அற்புதமாக நிரூபித்து காட்டுகிறேன் இந்த விருத்தான் தந்த நானும் காக்காசரனும் பக்தி முதலானவர்கள் இருக்கேன் அதுல எனக்கு பொருத்தம் சுவாமிக்கு அனுப்டிக்க முடியாத யானம் இல்லையா சக்தி இல்லையா இருந்தாலும் கூட சொரூபத்துக்கு சேராது என்று கண்டுகொண்டேன் பக்தி முதலாம் பதி எனக்கு கூடாமல் என்ன பண்ணினேன் எத்திசையும் உழன்றோடு எல்லா திசைகளையும் சஞ்சரிச்சது ஆக இருக்கேன் உத்தாந்தம் அந்த உத்தாந்தத்தை ரொம்ப அழகாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதுக்கே தனியா ஒரு நாள் வச்சுக்கணும் ஆகாசுமே பிரபத்தி பண்ணினான் ஓடினான் ஓடினான் எல்லா திசைக்கும் போனான் திரும்பி திரும்பி போனான் ஒரு தடவை போனா போற ஒன்பதுங்கால் போனான் எல்லாரும் கைவிட்டார் சவித்ராஜ பரிசக்தா சமகி சமயம் ஓடினா ஓடினா பிரம்மாத்திரமம் பின்னால் தொடர்ந்து வந்துடே இருக்கு கடைசியா வந்தான் விழுந்தான் இனிமே மேல போக முடியாது அப்படின்னு கைகால இத்து போயிட்டு போக முடியாது பறக்க முடியாது விழுந்தான் விழுந்த இடம் ராமாசிரமமாக இருந்தது ராமன் அப்படி பார்க்காம இருந்தான் அந்த காலத்துல சீராட்சி பக்கத்துல இருந்தா அவள் சேர்த்து வைத்தான் பற்றி பின்னாலும் தெரிவிக்கிறேன் ரகசிய பற்றி சொல்லும் காலத்துல சேர்த்து வைத்தாள் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிவிக்க காக்காசுரனும் சரணாகதி பண்ணினான் அவனையும் ரட்சித்தான் பரிபுஜிப்பாரே தாதிருகாக என்கிறார் பராசர பட்டர் எல்லாரிடத்திலும் கிரும பண்றான் அவன் மன்ன பிரபத்தியா ஒண்ணும் கிடற முதலாம் அவற்றில் அது எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடு எல்லா திசையிலையும் சஞ்சரித்தான் இழைத்து விழும் காகம் போல் நானும் வந்தேன் பெருமானே அத்தகிரி அருளானு வரதராஜனே உன்னிடத்திலே நான் வந்தேன் முக்தி நகர ஏழுவில் முக்கியமாம் கட்சி முக்தியை கொடுக்கக்கூடியது ஏழு நகரங்கள் ஏழு நகரங்கள்ல வாசனும்னா அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வா சப்தே முக்தி தாயபாக ஸ்லோகம் ஏழு நகரங்கள் வாசம் பண்ணினோம் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன் அதுல முக்கியமானது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் எதனால முக்தி தரம் நகரில் முக்கியம் அப்படிங்க வியாக்கியா தரக்கூடிய பெரியவர்கள்லாம் வியாக்கியாரம் பண்ணி காட்டினா மற்றவர்கள் அவதாரம் பெருமான் பண்ணினானே அவள் விபவ அவதாரங்கள் விபவதாரியிலே காஞ்சிபுரத்தில் இருக்கும் அதனால் முக்தி தரும் நகரிகளில் முக்கியமாக இருக்கக்கூடியது கட்சி என்று சொல்லும் காஞ்சி அந்த காஞ்சியிலே அத்திகிரி அருடாலனுடைய திருவடி தாமரைகளிலே நான் தாகத்தை போரே வந்து விழுந்தேன் என்கிறார் சுவாமி இதுதான் பிரபத்தி காகம் காளியனும் அதே போல கஜேந்திரா அவனும் ஒரு நாள் முதலியா பிரபத்தி பண்ணினான் நாராயணா மணிவண்ணா நாகனாய் என் அரடனை அவன் பிரபத்தி பண்ணினான் கஜேந்திராழ்வான் பிரபத்தி பண்ணினான் அதே போல காளியன் காளியனுடைய தரையிலே எம்பெருமான் நன்றா நடனம் ஒரு விஷ பொய்கை அந்த பொய்கையில இருந்தான் அதுல இருக்கக்கூடிய தீர்த்தமெல்லாம் நாசமா கொடுத்து யமனையிலே ஒரு பெரிய மடு அந்த மடுவில் என்கிற துட்ட சர்ப்பம் கடம்பேறி விடமாட்டார் அன்னை பலராமன் வரல பலராமன் ஏன் வரலேன் தெரியல புலுவோ என்னமோ தெரியல அன்னைக்கு வரலை அவருக்கு என்ன ஜோரமோ தெரியல அவர் வரலை அன்னைக்கு ஏகதாவது வினா ஆராமன் கிருஷ்ணோ பிருந்தாவனம் என்கிறார் ஸ்ரீ பராசர மகர்ஷி நம்முடைய விஷ்ணு புராணத்துல அன்னைக்குதான் பார்த்தான் இன்னைக்குதான் சமயம் அண்ணா இருந்தா விடவே மாட்டார் அப்படின்னா ஏறினான் கதம்ப வட்சத்துல மேல ஏறினான் அங்கிருந்து குதித்தான் வாய்த்த காடி அன்மையில் நடமாடிய பூத்தானார் அப்படின்னு அது மேல நான் ஆடினான் கடைகள் அவனும் சரணாகதி பண்ணிறார் தன்னுடைய உயிரை ரெட்சித்துக் கொள்வதற்காக அவனும் அவருடைய பத்னிமார்களும் எல்லாரும் சேர்ந்து பகவான் சரணாகதி பண்றா சரணாகிக்கு அவள் அதிகாரிகள் காகமும் பண்ணியிருக்கேன் யாரையும் பண்ணிருக்கே அதே போல பாம்பும் பண்ணிருக்கேன் இன்னாரினார் என்பதை கிடையவே பெருமாடும் சக்கரவர்த்தி தினமான சரணாகி பண்ணார் கீழே சொன்ன சமுத்திரராஜனை பெருமாள் என்று சொல்லக்கூடிய அவரும் சரணாகிதி பண்ணுகிறார் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் காட்டிற்கு வருவதற்கரண அவர் போகமாட்டோம் நீ வரா ஏற்கனவே இவடையே வேண்டான சீதையே வேண்டான்னு சொன்ன அப்படி இருக்கிற பொழுது நீ என்னதுக்காக காட்டி போறது நீ வர வேண்டாம் இங்கே இருந்து தாயார் தகப்பரா பாத்து அப்படின்னு ராமன் சொல்ல அதற்காக பண்றார் திருவடி தாமரளை பற்றினார் மகாபிரதம் என்று அவனுடைய திருவடி தாமரலை பற்றி அவர் சரணாகதி பண்ணினார் ஆ பிரபத்தி பண்ணினவார் எல்லாரும் பண்ணிருக்கார் பாக்கி இல்லாமல் சரண்யனும் கூட பகவானுக்கு பேர் அவரிடத்துல சரணாகதி பண்ணணும் அவரும் சேர்ந்து சரணாக பண்ணியிருக்கார் ஆக எல்லா தர்மா திரௌபதியும் சாதமும் காரியனும் ஸ்ரீ கஜேந்திராழ்வானும் சிதீஷன் ஆழ்வானும் கடை பெருமாளும் பெருமாள் பேரும் பண்ணியிருக்கிறார்கள் இன்னார் அதிகாரி என்று கிடையாது என்பதும் எந்த பலத்துக்காகவும் ஒண்ணே வேண்டாம் ஒரு வயராட்டிய ஒண்ணுன்னா அது கூட சரணாயு எதுக்கும் ஜரணாயுன்னா பரம் என்பது கிடையவே கிடையாது தர்மபுத்திராதிகளுக்கு பரம் ராஜ்யம் திரௌபதிக்கு பரம் வஸ்திரம் அதெல்லாம் சொல்றேன் திரௌபதி வஸ்திரம் இருக்கணும்னு தான் சரணாகி பண்ணினா தர்மபுத்திராதிகள் எதுக்காக சரணாயிரம் ராஜ்யம் சரணாயித் பண்ணினா அதேபோல காகத்துக்கும் காடியனுக்கும் பலன் பிராணன் பிராணன் இருக்கணும்னு ரெண்டு பேரும் பண்ணினா ஸ்ரீ கஜேந்திர அவன் கைங்கரியத்தை அபேட்சித்தான் கிரீஷன் பலம் ராம பிராப்தி பலம் சமுத்திர தரணம் இடைய பலம் ராமனுவூர்த்தி ராம கைங்கரியும் அப்படிப்பட்டது உயர்ந்த பிரபத்தி ஆனா என்ன அவன் இடத்துல ஒரே ஒரு நியமம் உண்டு இந்த மத்த நேயம் மத்த நியமன கண்டிஷன் கிடையாது உண்டு யாரிடல தெரியுமா கண்ட பேர் இடத்துல கூடாது கண்ட வழிபோக்க இடத்துல செய்யக்கூடாது நாராயணன் ஒருவன் இடத்திலே தான் பிரபத்தியை வேறு கண்ட கண்ட தேவத்தை உடைய காரிலே பிரபத்தி என்பது கிடையாது விஷயமே உள்ளது விடயமுது பூர்த்தி உள்ள இடமே விஷயமாக அது எந்த இடம் கேட்ட எந்த இடத்துல உண்டு குண பூர்த்தி இருக்கா அச்சாவதுல பார்க்கிறோம் பெருமான் பல இடங்களிலே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார் திவ்ய தேசங்களே சீரா திருக்கோவரூரே மது கட்சி ஊரகமே பேரகமே திருத்தான் சூழ்ந்த அரங்கம் என்று தெரிவிக்கிறாரே அப்படி பல பல திவ்ய தேசங்கள் எழுந்திருக்கிறானே அவனிடத்தில்தான் பிரபத்தி பண்ணன் ஏன் சுலபம் கண்ணால பார்த்தா பிரபத்தி பண்ண முடியும் இந்த சௌரபியத்தோட எழுந்திருக்கக்கூடிய அவனிடத்திலே பிரபத்தி அதை வேதமே சொல்லு இத பூர்ணாதே பூர்ணமுத்ரி பூர்ணச பூர்ணமாதாய் பூர்ணமேவா விஷயதே சர்வம் பூர்ணம் சகோம் அஞ்சு சொல்லி இருக்கு அஞ்சுல அச்சாவதாரம் கடைசியா பரத்வம் பரவலத்துல இருக்கான் அச்சா பார்க்கடல்ல இருக்கான் எம்பெருமான் எல்லாருடைய ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கான் சகர பதார்த்தங்களுக்குள்ளேயே இருக்கான் அந்த எம்பெருமான் அவன் விபுவதார அது விபாவதாரம் அதற்கு பிற்பாடு அர்ச்சையாக பார்த்த பார்த்த இடங்களிலே எல்லாம் கோயில் கொண்டு நமக்கு எழுந்தருடைய இருக்கிறான் இதோ இங்கே இருக்கான் அதனால அந்த எம்பெருமானிக்க அர்ச்சைன்னு வேறே அர்ச்சாவதாரத்தில பிரபத்தி அழ்வார்கள் பலவிடங்களிலும் பிரபத்தி பண்ணித்தும் அர்ச்சாவதாரத்திலே இந்த அச்சாவதாரத்துல கண்ணால பார்த்தாதான திருவடி பிடிக்க முடியும் கண்ணால பார்க்கறது இங்க என்ன அவதாரத்தில் கோயிலேதான் அவ்விடத்திலே பிரபத்தி என்று தெரிவிக்கிறார் அந்த பிரபத்தி சர்வபலத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட உயர்ந்தது அதை எல்லோரும் அனுட்டித்து எம்பெருமானை பெற வேண்டும் எம்பெருமானைப் பெறுவதற்கு சுலபமான உபாயம் இது என்னைப் பற்று என்று சொன்னான் அவனை அவனை பற்றுவோமையானால் அவனே எல்லாவற்றையும் கொடுக்கிறான் உயர்ந்த புருஷார்த்தத்தை கொடுக்கிறார் உயர்ந்த புருஷார்த்தத்துக்காக பண்ணக்கூடிய பிரபத்தி தான் அல்ப புருஷார்த்தத்துக்காக பண்ணக்கூடிய பிரபத்தி சாழ்ந்ததில் என்ன பிரயோஜனம் ஆக எம்பெருமானுடைய கைகரியத்திற்காக பண்ண வேணும் அதை ரகசியத்திரயத்திலே ஜெயமந்திரத்திலே அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் அதை விவரிக்கக்கூடிய அரசை தெரிவிக்கிறேன் மேலே ஆக பிரபத்தி என்பது என்ன பெருமானதுல பண்ணலாம் எந்த தேசத்தையும் எந்த காலத்திலையும் அதிகார நியமம் கிடையாது பிரகார நியமம் கிடையாது பல நியமம் கிடையாது எந்த பலத்தை உத்தேசித்து அப்படிப்பட்டது பிரபக்தி அந்த பிரபக்தி சாஸ்திரத்தை நம்முடைய பெரியோர்கள் ார்கள்னை பற்றான் ஜமாவுக்கு சேர்ந்த அனுட்டிப்போமே ஆனால் இந்த பகவான் அவனிடத்தில் நம்ம சொல்றோம் நீயே எனக்கு உபாயம் உன்னை தவிர வேறு கிடையாது நஜானே கதி அந்நா உன்னை தவிர எனக்கு வேறு கதியே கிடையாது புகழொன்றில்லா வடியேன் உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தேனே என்கிறார் அழிவர் நம்முடைய திருவாய் மொழியில அதுதான் பிரபத்தி உயர்ந்திரம் அந்த பிரபத்தி நம்முடைய பெரியோர்களும் ஆழ்வார்களும் இதிகாசங்களும் புராணங்களும் அதை வெளியிடுவதற்காகவே அவதரித்தது அதுதான் உயர்ந்த இராமாயணமே பிரபத்தி சாஸ்திரம் ஒவ்வொரு காண்டத்திலையும் பிரபத்தி தேவதையுடைய பிரபத்தி பால அயோத்தியா காண்டத்தில் பரத சரணாகதி லக்ஷண சரணாகதி அரண்ய காண்டத்திலே ரிஷியோடைய சரணாகுதி கிருஷ்ணிந்தா காண்டத்திலே ராமனுடைய சரணாகதி அல்லது சுக்ரீவ சரணாகதி சுந்தர காண்டத்திலே காக சரணாகதி யுத்த காண்டத்திலேஷண சரணாகதி எங்க பார்த்தாலும் பிரபத்தி தான் பிரபத்தி சாஸ்திரத்தை போற கிடையவே கிடையாது என்பது நம்முடைய பெரியோர்கள் காட்டின வழி சிறிது அவகாசமாக இருந்தபடியினாலே சுருக்கமாக தெரிவித்தேன் அந்த பிரபத்தி என்பது உயர்ந்தது அந்த பிரபத்தியை எம்பெருமானிடத்தில் நாம் கொள்ள வேண்டும் அவன் தான் அதற்கு விஷயமே உடைய பேரல்ல அந்த பிரபத்தி பண்ணுவது கோவில்களிலே அச்சாவதாரத்திலே காட்டுகிறார் இப்படிப்பட்ட உயர்ந்த சாஸ்திரத்தை பற்றி நம்முடைய பெரியோர்கள் தெரிவித்திருப்பதை இந்த சதசிலே சிறிது அவகாசம் சொல்லும்படியான பாக்கியத்தை கொடுத்தவர்களுக்கு நன்றி முதல்ல தெரிவிக்கிறேன்